மூன்றாவது அத்தியாயம் சர்வமும் மித்திய என்றும் சர்வமும் சின்மாத்திரம் என்றும் கூறி நிர்குண பூஜையும் உரைக்கும் அத்தியாயம் பரமசிவன் நருளியவா பின்னும் சொல்வேன் பலவிதமாம்பூத்தம் பொய்புவனம் பொய்யேம் உரை தரும் பாவாபாவம் யாவும் பொய்யேம் உற்பத்தி ஸ்திதிநாசம் அனைத்தும் பொய்யேன் பிரிவு பெறு போகம் பொய் பந்தம் பொய்யேன் விஷய முதல் போய் விதியம் விதியும் பொய்யேன் ஸ்ருதியோடு நூலும் போய் சொல்லும் பொய்யேன் சுககணமாம் பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம் வெகு விதமாம் ஆபத்தும் சம்பத்தும் பொய் விசித்திரமா வீடும் போய் வித்தம் பொய்யேன் சகுகுரவன் சிஷ்யன் பொய் குணதோஷம் பொய் தடையறவே போக்கும் பொய் வரவும் பொய்யேன் மிக வெளியும் பொய் கணிதம் பொய்யேன் மேபிய எவ்வசனமும் எப்பொருளும் பொய்யேன் இகபரமாங்கும் பொய் பயமும் பொய்யே இகழ்வு பெறா பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம் கருதியிடும் புராணம் பொய் இதிகாசம் பொய் காரிய காரணமும் பொய் ஈசன் பொய்யே பரவியிடும் உலகும் பொய் உயிர்காலும் பொய் பந்தமுடு மோக்ஷக்கம் துக்கம் பொய்யே சுரரசுரவரும் பொய்த் தியானம் பொய்யே சுத்தமதாம் மனதும் பொய் வாக்கும் பொய்யே உரமறுவா கவுனம் பொய் முக்கியம் பொய்யே உணர்வுருவாம் பரபிரம்மம் பொருளும் பொய்யே புகன் மனநமிடும் பொருளும் பொய்யே சிந்திக்கும் பொருளும் பொய்யே செறிவாக்கால் பொருளும் பொய்யே விஷயமதாம் பொருளும் பொய்யே இதுவெனவே காண்பிக்கும் பொருளும் பொய்யே துவந்தமதாய் விரிவுறும் எப்பொருளும் பொய்யே துகளற்ற பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம் சோத்ரமும் சத்தம் பொய்யே சுடல் துக்கும் ஸ்பர்ஷம் பொய்யே நேத்திரமும் உருவம் பொய்யே நிகழ்நாக்கும் மகுதுணரும் பொய்யே காத்திரமார் விஷயம் பொய்யே கரணமும் அவதிஷ்டான தெய்வம் பொய்யே கோத்ரமும் சூத்திரமும் குலமும் பொய்யே குறைவற்ற பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம் விரிவு பெறும் அது இதுவும் எதுவும் பொய்யே விளம்பிய நாணி அனியர் யாரும் பொய்யே பரமிகமின் ரெண்ணியவை யாவும் பொய்யே பலவிதமாம் பழக்கமுடன் குஹ்யம் பொய்யே சர்பமெனும் ஜகத்தில் உள்ள எவையும் பொய்யே சர்வ ஜக காரணமும் சுத்த பொ திருஷ்யமாய் தோன்றியவை யாவும் பொய்யே திருக்கான பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம் சகல சராசரமென்னும் சொல்லும் பொய்யே சகலத்தின் பேதமெனும் சொல்லும் பொய்யே நிகிலமெனும் சங்கல்பம் அயலும் பொய்யே நிகிலத்தின் தோஷமெனும் அயலும் பொய்யே அகில ஜக காரணமாம் அகிலத்தின் பாலக நாம் ஹரியும் பொய்யே பகரு ஜகந்நாசக நாம் ஹரணும் பொய்யே பங்கமிலா பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம் தவமோடு பொய் தீர்த்தமும் பொய் தன் பொய் ஹோமம் பொய்யே சிவநாதி பூஜனை பொய் மந்திரம் பொய் செரி வர்ணாசமங்கள் பொய்யே சுமமான சங்கல்ப பொய் சுழல் பூதம் முதலான காலம் பொய்யே எவமான ஜெக தோற்றம் அனைத்தும் பொய்யே அழிவற்ற பரபிரம் ஒன்றே தூயவனே விதம் விதமாய் தோற்றப்பட்ட தோற்றம் எல்லாம் உண்மையினில் இலவே இல்லை மாயையினால் தோற்றிய எத்தோற்றம் தானும் மயக்கமுறும் பொய்யெனவே நிச்சய்பாய் நிர்ணயமே பரமசிவன் சொனவா சொல்வேன் ஆயஜக ஜீவ பரமனைத்துமென்றும் அறிவுருவாம் பரபிரம்ம மாத்தீரந்தான் இருள்வடிவாய வித்தியதன் பேதம் யாவும் இருமை தரும் சித்தத்தின் பேதம் யாவும் பரவியிடும் ஜகத்துடைய பேத்தம் யாவும் பல கோட்டி பிரம்மாண்ட பேதம் யாவும் திரிவிதமா உலக முதல் பேத்தம் யாவும் திரளோற்ற குணதோஷ பேதம் யாவும் அருள்வடிவாம் ஆசிரியன் வசனம் யாவும் அறிவுருவாம் பிரம்மமென நிச்சயிப்பாய் உத்தமமும் மத்திமமும் அதமம் யாவும் ஓங்காரம் அகார முதல் வர்ணம் யாவும் வித்தரமா சுபாசுபமா கர்மம் யாவும் விதம் விதமாய் செயலுற்ற செய்கை யாவும் அஸ்திரமாய் காண்கின்ற பதார்த்தம் யாவும் அங்கங்கே கேட்கின்ற பதார்த்தம் யாவும் சித்திரமா ஜகத்தில் உள்ள பதார்த்தம் யாவும் சின்மயமா பிரம்மென நிச்சய் வகை வகையாய் சாரலுறும் பொருட்கள் யாவும் வசனத்தால் வசனிக்கும் பொருட்கள் யாவும் இகழ்வுறவே தள்ளியிடும் பொருட்கள் யாவும் இனிமையுடன் கூட்டியிடும் பொருட்கள் யாவும் மிக மிகவும் பொருட்கள் யாவும் மேன்மேலாயலரு காரியங்கள் யும் நிகழ்வே நீராடல் முதலாம் யாவும் நிர்மலமாம் பிரம்மம நிச்ச இப்பாய் தோற்றா நின்ற இவைகளும் மே பிரம்ம நிச்ச இப்பாய் நிகழா நின்ற நிக்கிலமு பிரம்ம நிச்ச இப்பாய் எது எங்கே எவ்விதமாய் தோற்றினும தோற்றம் எல்லாம் ஸ்திதமருபும் திருக்கான பிரம்மம் என்றே திருடமாக எப்போதும் நிச்சயிப்பாய் பின்னு மகா ரகசியமாய் மிகவி அப்பாய் இறங்கியனர் கைலை மலை தன்னில் ஈசன் என்னிடையை முன்னருளியவா நிர்ணயத்தை யாவர்க்கும் ஹிதமாக எம்ப கேளாய் பின்னமெனத் தொற்றியவை என்றும் வேதமில்லாச்சின் மாத்திர ஸ்வரூபமாகும் பன்னிய அச்சின்மாத்திரூபம் தானே பகுப்பற்ற பரபிரம்மஸ்வரூபமே இங்க அகமென்றெண்ணுவதும் சின்மாத்திரம்தான் இது எனவே காண்பதும் சின்மாத்திரம்தான் துங்கசிதா பாஷனுமே சின்மாத்தம்தான் தோற்றிய இவ்வுலகமுமே சின்மாத்திரம்தான் அங்கவனி நான் எனலும் ஆகாயம் காற்றானலும் சின்மாத்திரம்தான் பொங்கு புனல் பிருத்வியும் சின்மாத்திரம்தான் புகழ் பஞ்சமூர்த்திகளும் சின்மாத்திரம்தான் பூத்தமுடு பௌஷ்யமும் சின்மாத்தம் தான் புகழ் வர்த்தமானமுமே சின்மாத்திரம்தான் பேதமுறும் திரவியமும் சின்மாத்திரம்தான் பேசியிடும் குணமுதலும் சின்மாத்திரம்தான் ஞாத்ரூபும் ஞானமுமே சின்மாத்திரம்தான் ஞானமுருமுமே சின்மாத்திரந்தான் ஆதியுடன் நந்தமுமே சின்மாத்திரம்தான் அகிஞ்சிலொடே கிஞ்சிலுமே சின்மாத்திரம்தான் வகைவகையாம் வசனங்கள் சின்மாத்திரம்தான் வசனிக்கும் வாக்குகளும் சின்மாத்தம்தான் தொகை தொகையாய் தொற்றுவதும் சின்மாத்திரம்தான் தோற்றியதை தொடருவதும் சின்மாத்திரம்தான் மிக மிகவும் வேண்டுவதும் சின்மாத்திரம்தான் மேவியதை வெறுப்பதும் சின்மாத்திரம்தான் இகபரமாயுளையவையும் சின்மாத்திரந்தான் இன்மையும் அற்றுண்மையுமே சின்மாத்திரந்தான் பலவிதமாய் செய்யும் அயனும் சின்மாத்திரந்தான் பால கனாமாதவனும் சின்மாத்திரந்தான் இளமையறச் செய்யும் ஹரனும் சின்மாத்திரந்தான் நிக்கில சுராசுர நரரும் சின்மாத்திரந்தான் அலைவு பெரும் திரியக்கும் சின்மாத்திரந்தான் அகில சராச்சர ஜகமும் சின்மாத்ரந்தான் தலைமையுரும் குரு சிஷ்யர் சின்மாத் தான் தந்தை சுதராதியரும் தான் திருஷ்யமும் திருக்குருவும் சின்மாத்திரம்தான் திக ஞான ஞேயமுமே சின்மாத்திரந்தான் துருவமுட துருவமுமே சின்மாத்திரமந்தான் ஸ்தூலமுடு சுக்ஷ்மவுடல் சின்மாத்திரந்தான் பருவிய காரணவுடலும் மாயை மகதாதிகளும் சின்மாத்திரந்தான் கருதிய மூர்த்தாமூர்த்தம் சின்மாத்திரம்தான் காரிய காரணமெவையும் சின்மாத்திரந்தான் தொடர்வேத வேதாந்தம் சின்மாத்திரந்தான் துவைதமுடத்வைதமுமே சின்மாத்திரந்தான் படர்திக்குவிதிக்குகளும் சின்மாத்தந்தான் பகர்திக்கு பாலகரும் சின்மாத்திரந்தான் கடபடமே முதலவையும் சின்மாத்திரம்தான் கண்ட பல விவகாரம் சின்மாத்திரந்தான் அடர் ராவம் உருயவையும் சின்மாத்திரந்தான் அகில பதார்த்தங்களுமே சின்மாத்தந்தந்தான் பலவிதம பூத்தங்கள் சின்மாத்திரந்தான் பரபிகிடும் புவனங்கள் சின்மாத்திரந்தான் அலைவு பெறும் பிராணங்கள் சின்மாத்திரந்தான் அலைகின்ற கரணங்கள் சின்மாத்திரந்தான் அலமருவா கோஷங்கள் சின்மாத்திரந்தான் நல்வினைகள் தீவினைகள் சின்மாத்திரந்தான் சலனமுறும் ஜீவர்களும் சின்மாத்திரம்தான் சந்ததமும் சகலமுமே சின்மாத்திரந்தான் நிலைமையுரு நித்தியமும் சின்மாத்திரம்தான் நிலைமருவா நித்தியமும் சின்மாத்திரம்தான் தலைமையுறும் சத்தியமும் சின்மாத்திரம்தான் தவிர்கின்ற சத்தியமும் சின்மாத்திரம்தான் சலனமுரா ஆதாரம் சின்மாத்திரந்தான் சஞ்சல மாதேயம் சின்மாத்திரந்தான் பலவிதமா சுகது சின்மாத்திரம்தான் பகுப்புற்ற பதார்த்தமெல்லாம் சின்மாத்திரந்தான் சத்துர்விதமாம் சாதனமும் சின்மாத்தந்தந்தந்தான் சலனமிழா முக்தியுமே சின்மாத்தம் தான் விதவிதமாய் மறுவியதும் வேதங்கள் விளம்புவதும் சின்மாத்திரம்தான் அதிசய நூல் அறைவதும் சின்மாத்திரம்தான் அணுகியதும் அணுகாதும் சின்மாத்திரம்தான் எது எது வாய்விதமாய் எங்கே எங்கே இலங்கினுமே அவையாவும் சின்மாத்திரம்தான் சின்மாத்திரம் அன்றியிலோர் பந்தம் இல்லை சின்மாத்திரம் அன்றியிலோர் மோட்சம் இல்லை சின்மாத்திரம் அன்றியிலோர் ஜீவன் இல்லை சின்மாத்திரம் அன்றியிலோர் ஈசன் இல்லை சின்மாத்திரம் அன்றியிலோர் ஜகமும் இல்லை சின்மாத்திரம் அன்றியிலோ ரணுவும் இல்லை சின்மாத்திரம் எது அதுவே சிதையாதெங்கும் செருகின்ற பரபிரம்மஸ்வரூபமாமே சங்கரனால் சாற்றியதாம் இந்த அர்த்தம் சத்தியமே சத்தியமே சங்கையில்லை துங்கமதாம் பரமசிவன் துணை பாதத்தை தொட்டிதனை சத்தியமாய் சொல்லல்லுற்றேன் அங்கமுறும் வேதமெல்லாம் அறையா நின்ற அர்த்தம் இதே அர்த்தம் இதே ஐயம் இல்லை இங்கிதனை அன்புடனே ஒரு கால் கேட்டோன் ஏகமதாம் பரபிரம்மாவன் நன்றே பரிவுடனே உபனிஷத பாடத்தாலும் பரமசிவ பக்தர்க்கே தானத்தாலும் புரையறவே திவ்யமாம் லிங்கத்தின் பூரணமாம் பரமசிவ பூஜையாலும் பரமசிவஸ்தலங்களிலே வாசத்தாலும் பலவிதமாம் மற்றும் ஒரு நியமத்தாலும் பிரம்ம மதாம் பரமசிவன் அருளுண்டாகி பின்னமிலா கண்டாத்ம போதம் உண்டாம் புரணமதாம் பரசிவனுக்காவாகித்தல் பொருதி இடம் வகையெங்யன் அகிலாதார பரசிவனுக்காசன பிங் அளிப்பதெங்கன் பரிசுத்தன் தனக்குரிய பாத்தியாதி தருவதெங்கன் ஒன்றாலும் நனைக்க ஒண்ணாம் தற்பரனுக்கு அபிஷேகம் செய்வதெங்கன் பரபுதிகம்பரனாகி வெபுவாய் நின்ற பரத்துக்குத் தொகிலொன்றை சார்த்தலெங்யென் போதியவர்ணாஷ்டமம் ஒன்றும் இல்லா உருபோனுக்குபவீதம் சாத்தல் எங்கன் பேதமிலா நிராகாரஸ்வரூபனுக்கு பிறங்கிய ஆபரணங்கள் அணிவதெங்கென் ஏதுமொரு பற்றுமிலா இனிதான கந்தத்தை பூசலிங்கன் வாசனை ஏதொன்றுமில்லா வடிவோனுக்கு வரமலரால் அர்ச்சிக்கும் வகைதான் எங்கே முதலின்றி சுத்தமாக நண்ணும் ஜோதிக்கு தூப தீபம் நீசமுடன் காண்பிக்கும் நிஜமான ஆனந்த நிறுத்தனுக்கு போஜன மாம்னை வேத்தியம் செய்வதெங்கென் புவனமெல்லாம் ஆனந்தம் செய்வோனுக்கு மாசரவே தாம்பூலம் அளிப்பதெங்கன் மற்றுமுள்ள உபசாரம் செய்வதெங்கென் கனன் முதலை விளக்கியிடும் சிறோதிக்கு கற்பூரகாரத்தி செய்வதெங்கன் பணுவும் ஒரு பரிச்சேதம் இல்லாதோனை பங்கமரவலமாக வருவதெங்கென் அனவரதம் அத்வைதம் ஆனோன் தன்னை அஷ்டாங்க பூர்வமாய் வணங்கலங்கன் மனவாக்கு முதலியவை கெட்டாதான மாதேவன் தனைவாக்கால் வழுத்தலெங்கன் புத்திர உள்வெளி எங்கும் பூர்ணனாக பொருந்தியுள்ள பரனுக்கு விசர்க்கமெங்யென் நித்திரமாய் வாக்கியமாம் உபசாரத்தால் ஈசர்க்கு பூசனை எங்கொதேனும் சத்யஞானந்த சம்பூவுக்கு சலனமிலா பாவனையா பூஜை தன்னை வித்தரமாம் வேதாந்த நூலில் சொன்ன விதமாக விளம்பி இட விரும்பி கேளாய் மாயை முதல் கல்பிதமாம் பொருளே இல்லை மாய்வற்ற பரசிவனா நானே சேஷன் ஆயுளன் என்றெண்ணுவதே ஆவாகித்தல் அசை வரவே தன்னிடையே தானாய் நின்ற தூயவனாம் பரசிவனே நான் என்றெண்ணம் துகளற்ற ஆசனமாம் மனதின் சங்கம் ஏ யமதாம் தீவினை நல்வினைகள் ஒன்றும் எனக்கில்லை என்றெண்ணுவதே பாத்தியங்கான் வெகு காலம் ஆகியுள்ள வித்தை என்னும் விரிவான சலாஞ்சலியை விடுதல் தகமாத்ம லிங்கத்து காண் தடையற்ற பரமசிவானந்தம் என்னம் நிகழ்வான வாரதியின் லேசா லேசன் நிக்கிளருமே பருகுவர் என்றெண்ணம் தானே வகையான ஆச்சமனமாகும் மைந்தா வரமறவும் அபிஷேக விதியும் கேளாய் பூரிணமாம் சுகவாரியான என்னால் புவனமெல்லாம் நனைப்புற்றதென்று நானே காரியமாம் உதகத்தால் நனைக்க ஒண்ணாம் களங்க இலா பிரும் தியானம் தானே சாரமதாம் அபிஷேகம் மற்றொன்றாலும் சற்றேனும் புனியவொன்னா பூர்ண நான் என்று ஓருவதே பரமாத்ம லிங்கத்துக்கிங்கு உரித்தான வஸ்திரம் என்று உணர்மைந்தா திரிகுணமா உலகமெனும் சுத்திரத்தை திர்திரளாய்தரிக்கும் அதிஷ்டானமான பரசிவனே நான் என்னும் தியானம் தானே பரமாத்ம லிங்கத்து குபவீதம் கான் அருவமதாம் அகில விசேஷமுமேயற்ற ஆத்மாவே அகமென்னல் பணிகளாகும் விரிபலமாம் வாசனை செயகந்தரிக்கும் விபுணான் என்றெண்ணவதே கந்தமாகும் முக்குணமாம் விருத்திகளை விடுதல் தானே மூல லிங்கத்துக்கு அக்ஷதைகளாகும் குருநானீசனும் துர்குணமாம் வாசனையை தவிர்தல் தானே தூபமதாம் ஜோதி யாயி லங்கம் நிர்குணமாம் பரசிவனே நான் என்றம் நிரந்தரமாம் பாவனையே தீபமாகும் பல கோட்டி பிரம்மாண்டம் நானே என்னல் பரமசிவ லிங்கத்தின் நைவேத்தியம் கான் அலையாத பிரம்ம சுகம் அனுபவிக்கும் அகண்டமதாம் ஜனங் கான் சலியாத ஜெனும் உதகத்தாலே சஞ்சல மூலா ஜானம் எண்ணப்பட்ட தொலையாத உச்சிஷ்ட சேஷம் தன்னை துடைத்திடலே அஸ்தங்கள் துலக்கலாகும் வெகுவிதமாய் ராகமுறும் விஷயம் தன்னை விடுத்திடலே தாம்பூலம் அளிப்பதாகும் நிகழ்வு பெறான இருளை போக்கும் நிர்மலமாம் பிரம்மாத்ம ஞானம் தானே திகழ்வுரு நீராஞ்சனமாம் விவிதமாக தெரிவதெல்லாம் பிரம்மெனும் திருஷ்டி தானே சுககணமாம் பரமசிவலிங்கத்துக்கு சுத்தமொரோ மலர் மாலை தூயோய் பூரணவானந்தாத்மா என்றெண்ணல் புகழ் புஷ்பாஞ்சலியாகும் காரியமாம் பிரம்மாண்டம் என்னீடத்தே கற்பிதமாய் சுழலும் எனும் தியானம் தானே நேரதுவாய் வலம் வரலாம் என்றும் என்னை நிகிளருமே வந்திப்பார் ரானே போதும் யாரையுமே வந்திக்கேன் என்னும் தியானம் ஆன்ம மகாலிங்கத்தின் வணங்கலாமே அகண்டமதாம் என்னிடையில் நாம ரூபம் அணுவும் இல்லை என்று செய்யும் சிந்தை தானே புகன்ற பர பூஜனையில் உரியதாக புகழ்கின்ற வரநாம கீர்த்தனங்கான் ஜெகதனிலே கர்த்தவியமான தோன்றும் சற்றுமெனக்கில்லை என செய்யும் தியானம் தகுந்த மனோபாவனையால் செய்யும் பூஜை தனி மற்றும் உள்ள உபசார மாமே சகல மனோ மயக்கங்கள் விட்சேபங்கள் சமாதிதானே விகலமில்லா பரமசிவ லிங்கத்துக்கு விசர்ஜனமாக இவ்வண்ணம் வேதாந்தத்தில் புகழமல பூஜனையே ஒரு காலேனம் புரிந்திடுவோன் வாசனைகள் எவையும் தள்ளே அகில மகாவக்ஞான அகற்றி மகா மோட்ச சுகம் அடைவ நன்றே ஓதியையும் பூஜனையை செய்வதற்கிங்கு உரிதான உணர்வில்லோர் மூர்த்தியாதீ மீது பர சிவந்தோடே மீ வீடும் வாக்கியமாம் உபசாரத்தால் நீதி பூஜனை செய்தடினும் ஈசன் நிகரிலா கருணையினால் அன்னோருக்கும் போதமுடன் மோட்சத்தை மெல்ல மெல்ல உருந்தியிட செய்த இடவன் புறையற்றோனே இந்த விதம் பரமசிவன் அருளி செய்த இயல்பாக அறிவு முனிவன் நிதாகனுக்கு பந்தமரும் பரமார்த்த நிர்ணயத்தை பாங்காக கருணையினால் பகர்ந்தான் என்றே அந்த மிலாருளுடனே ஜெய்கீஷ்யர்க்கு சகல மகா முனி வர்க்கும் சாற்றினானால் மிக விசித்திர மாம்பல தோற்றமும் மித்தியே என இங்கு விளம்பலும் அகுதுமாயிலதிஷ்டானமாய் அறிவு மாத்திரம் என்று செய்தலும் நிகழும் நிற்குணமானச பூஜனை नीदियहग निकलतलम यावमे மகிरुमानंद तांडव माडनम मासिलीशन्न कंठ स्वरूपमे மகிरुमानंद तांडव माडनम मासिलीशन्न कंठ स्वरूपमे नमासिलीशन्न कंठ स्वरूपमे மூன்றாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்